வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகிட்டு உங்களை ஒருவர் விமர்சித்தால் எரிச்சல் வருகிறதா அப்படியானால் அந்த விமர்சனம் சரியானது ஆம் உங்களை ஒருவர் விமர்சித்தால் எரிச்சல் வருகிறதா அப்படியானால் அந்த விமர்சனம் சரியானது தான் டாக்டர்ஸ் நன்றி வணக்கம்